رضی அபு முசால அறிவிக்கின்றார்கள் ஒரு பயணத்தில் நபிஹி வசல்லோம் ஓடை பகுதியின் மேடுகளில் நாங்கள் ஏறும்போது என்று கூறுவோம் எங்களின் சப்தம் கூடியது அப்போது நபிசல்ல மனிதர்களே நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள் நீங்கள் செவிடானவனையோ உங்களை விட்டு மறைவானவனையோ அழைக்கவில்லை அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான் நிச்சயமாக அவன் கேட்பவனாகவும் நெருக்கமானவனாகவும் இருக்கிறான் என்று கூறினார்கள் புகாரி ஆறு முஸ்லிம் இரண்டு